ஸ்ரீதட்சிணா மூஷிக்கேந்திராயத்தகம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் எதீந்திரேஷி கமா நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ குரு <स्थेवस> <कार्था> ओम ோப்பளவரப்பத்தியகர்ோோவாஹமஸ் ஓம்ங்குஜா மேவிரம் பேம்தா ஸ்ரீரங்கை வாசஸ்தனூயோ ா பிரம் சுரச்சலிவ்வாக்கோமிஷானரூஷண காமனியிப்ப மோஜையீம் பரம்திரம்ம்தி யோ விஷ் ஆமாஜவிஷையன் பிரசிய சௌ ஸ்தோரியஹ 아ஜமகீனி யோகம் பிரபதேશ્વரிய யோதாத் ஹரிநந்தனம் பக்திம் கெனிவனம் வீரேசேராராம் கேனாம் பிரணவமேன சொப்ரணவொசிதி ப்ரபனாயத் ததே தட்சுபித ஜனனிதே ூத்தமையோமவிரத ஜனா சமுதிரே தாருமியுதாரா தமிர்லம் யம் பூஜ்யம் பரமர்னோஸ் எத்ாலோசா பிரதிஹதிமஸ்வாந்தமோக்கார மஜ்ஜோன்மச்சோரேஷபோ தன்வாசே மே யுதாசமவினயாப்ரமோத் தௌ பாவனையோமே ேதும் தோபவனம்ஷியோகாரியம் ஓங்காரம் சப்தம் பரம்பொருளை குறிக்கிறது பரம்பொருளை குறிக்கின்ற சொற்களில் தலை சொல்லாக வேதங்களிலே சொல்லப்படுகிறது இந்த ஓங்காரத்திலேயும் பிரதானமாக இருப்பது அகாரம் ஆக ஓங்காரத்திலையும் பிரதானமாக இருக்கிறது அகாரம் அது ஒரு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அகாரோவை சர்வா உகாரம் அகாரங்கள் எல்லாம் குறிக்கிறது முக்கியமா இந்த ஓங்கார சப்தம் சர்வ அதிர்ஷ்டான பிரம்மன் பரம்பருளை குறிக்கிற ஒரு சொல் இந்த ஓங்காரத்தை பத்தி இந்த பரபிரம்மனை பத்தியும் அபரபிரம்மனை பத்தியும் சொல்றது சங்கராச்சாரியர் இந்த ஓங்கார மந்திரம்தான் பரபிரம் புரிஞ்சுக்கிறதுக்கான விசாரத்துக்கான சாதனமும் இந்த ஓங்காரம் தான் அபரபிரம்மனாகிய சகுண பிரம்ம ஆகிய இரண்டகர்பனை அடையறதுக்கான இந்த ஓங்காரம் தான் ஆக ஓங்கார மந்திரத்தை ஜப்பம் பண்ணினா இரண்யகர்பிராப்தி ஓங்கார மந்திரத்தை விசாரம் பண்ணினா பிரம்ம ஜான பிராப்தி ஆக இந்த மந்திரம் ரெண்டு வகையிலும் உபயோகப்படுகிறது ஸ்தோத்ரமாகவும் இருக்கு சாஸ்திரமாகவும் இருக்கு ஆக இறைவனை குறிக்கக்கூடிய சிறந்த சொல்லாகவும் ஜபத்துக்குரியதாகவும் தியானத்துக்குரியதாகவும் விசாரத்துக்குரியதாகவும் இது சிறந்து விளங்குகிறது அதை பற்றிய விளக்கங்களை தசிய உப வியாக்கிய ஓங்காரஸ்ய உப அந்த ஓங்காரத்தினால் புரிக்கப்படுகின்ற பரம்பொருளை காட்டித்தருவதற்காக விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன விசாரபூர்வமான விரிவுரை வருகிறது அர்த்தம் இல்லையா நினைத்த பிரம்ம பிரதிபத்தி உபாயத்வாத்து பிரீபத்தையா விஸ்பஷ்டம் பிரகசனம் உபவியாக்கியானம் பிரஸ்து வேதித்தவ்யம் இது வாக்கியசேஷா பிரம்மத்த அடையரத்துக்கு இந்த ஓங்காரஸ்வரூபமாகவே இருக்கிற பிரம்மத்த அடையரத்துக்கு ஆன விச்சாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஓங்காரத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளப்பட வேண்டிய பிரம்மத்தை விசாரம் செய்வதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜகத்தும் ஓங்காரம் தான் இந்த ஜகத்துக்கு ஜகத்துக்கு காரணமாக அவ்யாக்கிருத்தம் சொல்லக்கூடிய மாயையும் ஓங்காரம்தான் இந்த மாயா அத்தீதமாயிருக்கிற பிரம்மனும் ஓங்காரந்தான் ஆக பிரம்ம வார்த்தை தான் ஓங்காரமாகிய பிரம்ம்தான் மாயையாகவும் ஜெகத்தாகவும் இருக்கு மாயக்கும் அதுதான் ஜகத்துக்கும் அதுதான் ஆதாரம் விளக்கங்கள்லாம் இருக்கு ஓரளவுக்கு நாம பூர்த்தி பண்றோம் பிறகும் நிறைய நமக்கு காரிகைகள்லாம் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும் எவ்வளவு படித்தாலும் இதுக்கு நிறைவு ஏற்படாது போன்றிருக்கு அதனால அடுத்த மந்திரத்துக்கு நம்ம போகிறோம் அடுத்த மந்திரத்தை படிக்கலாம் சர்வகம் அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா தத்துஷ்பாத் சர்வும் ஏதம் பிரம்ம அயமாத்மா பிரம்மா சோயமாத்மா சா மூணு பதம் மூணு வந்து மூணு வாக்கியமாக எடுத்துக்கணும் ஏதத் சர்வம் பிரம்ம சர்வகம் பிரம்ம ரீ அேஞ்சயமா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பா இப்படி மூணு வாக்கியமா இதை பிரிச்சு எடுத்துக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ போட்டும் இதுக்கு முன்னால பார்த்த மந்திரம் எப்படி ஓமித் அக்ஷரம் இதம் சர்வம் இதம் சர்வம் ஓமிதி அக்ஷரம் அது ஒரு வாக்கியம் வேதித்தவியம் வேதித்தவியம் வாக்கியம் அன்வயம் பண்ணிக்கணும் இவை அனைத்தும் ஓம் இம் என்கின்ற ஏதரம் இந்த அக்ஷரமே ஆகும் தந்த ஓங்காரத்தினுடைய உப பரம்பொருளை அறிவதற்கு உரிய பரம்பொருளை அறிவதற்குரிய சாதனமாகிய அந்த ஓங்காரத்தினுடைய உப உபங்கிறது வியாக்கியான விளக்கங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவை விசாரம் அறியப்பட வேண்டியது பூதம் கடந்தது பவத்து நிகழ்காலத்தில் இருப்பது கடந்த காலத்தில் இருந்தது நிகழ்காலத்தில் இருப்பது பவிஷதி வருங்காலத்தில் வரப்போவது என்பதை அனைத்தும் இதி சர்வம் என்ற அனைத்தும் ஓங்காரா ஏவ ஓங்காரமே ஆகும் எச்ச மேலும் அந்நுறு எச்ச அந்யதுங்கிறது மேலும்னு போடுவேன் எச்ச அந்நிய வேறான மேலும் திரிக்கால அத்தீதம் மூன்று காலங்கள் கடந்த நிகழ்கின்ற வருங்கால என்று சொல்லப்படுகின்ற அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருப்பதும் ததப்பி எது திருக்காலாதி அப்படி அர்த்தம் பண்ணிவிடும் எது மூன்று காலத்தையும் கடந்து வேறாக இருக்கின்றதோ அதுவும் ஓங்காரமே ஆகும் தி அதுவும் ஓங்காரமே ஆகும் நீ இது அண்மையை எழுதிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை சொல்ல பண்ணாங்க அப்புறம் இங்கே இதை பாக்குறோம் இதுல இல்லை இந்த கும் கும்னு வரது இந்த வேதி வேதி பிரயோகம் இது ஓமி தேதம் இதகு சர்வம் இதகும் சர்வம் இதக் குர்வம் இப்படி எல்லாம் படிக்கலாம் அதுக்கு தனியா பாண்டிய சூத்திரத்திலேயே ஒரு இது இருக்கு அந்த இதெல்லாம் வந்தா எப்படி வரும் சொல்லி ஒரு தனி இருக்கு ஆகையினால இந்த இதும் நம்ம படிக்கிற போது இதம்னு படிச்சா போறோம் நம்ம இதுல படிக்கிற போது மந்திரத்தை படிக்கிற போது இதக்கு சர்வம் இதகும் சர்வம் சர்வம் அப்படின்னு ரீடிங் இருக்கு சுக்ல யஜுர்வேதிகள் எஃகுங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க அது அவங்க கேண்டிங் முறை இதகும் அப்படிங்கிறது ஒரு முறை சுக்ர கிருஷ்ணயஜுர்வேதத்தில் சொல்வது இதகு அப்படிங்கிறது வந்து சுக்ரயஜுவேத கரும இது வந்து அசர்ண வேதம் இருந்தாலும் அந்த பிரயோகங்கள்லாம் மற்ற வேதங்களில் பழக்கமாக இருக்கிறது ஆ ஏத்சர்வம் பிரம்ம சங்கராச்சாரியர் சொல்றார் பழைய நம்ம விசார ஆரம்பித்தாச்சு அங்கே வந்து பதப்பிரதானமாக பேசப்பட்டது முதல் மந்திரம் இங்க பதார்த்த பிரதானமாக பேசப்படுறது அபிதான அபிதேயோ ஏகத்துவே அப்படி அபிதான பிராதியா இவை அனைத்தும் ஓங்காரமே அர்த்தம் இவை அனைத்தும் பதங்களே இவை அனைத்தும் சப்தங்களே எல்லாம் ஒரே சப்தந்தான் இருக்கு சப்தத்தை தவிர அர்த்தம் என்ன இருக்கு ஒரே சப்தந்தான் இருக்கு சப்த அதிஷ்டான பிரம்மா சப்த அதிஷ்டான அதிஷ்டான கிடையாது மயமே தவிர பொருள் ஒன்றுதான் இப்ப என்ன சொல்ல போறதுன்னா சப்தங்களை சொல்ல போறது எல்லாம் ஒரே பொருள் தான் எ சப்த வெறும் சொற்கள் தான்பா இருக்கு அப்படிங்கிறது அப்புறம் வெறும் பொருள் தான் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல அப்புறம் எங்கே அசப்தம் சொல்லிடுவோம் அப்புறம் ரூபங்கள் எங்க பார்த்தாலும் ஒரே ரூபந்தா இருக்கு அப்புறம் வந்து அது உண்மையில அரூபந்தான் அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அரசம் நித்தியம் அகந்தவச்சயது கட்டோபனிஷத் மந்திரம் இருக்கு ஆக என்னால இது வந்து பதார்த்த பிராதான் அயம் மந்திரஹா இதுக்கு முன்னால பத பிராதான் அயம் மந்திரஹா இது பதார்த்த பிரதான என்ன பதார்த்து புரிய வைக்கிறதுக்கா சொல்லப்பட்டது ஓமி அபிதான பிரதான அபிய பிரதான அங்கே என்ன சொல்லப்பட்டது இது ஓங்கார அப்படின்னு சொன்னது இந்த சப்தங்கள் எல்லாம் ஓங்காரம் தான் அந்த பொருள்களும் பிரிக்க முடியுமோ பதத்தையும் பிரிக்க முடியாது பதத்தையும் பதார்த்தத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாலும் அங்க பத திருஷ்டியில்தான் பேசினோம் பதார்த்தமும் வேற இல்லை பிராதியம் பதார்த்த பிராத்தியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை பதார்த்தம் இல்லேன்னு அர்த்தம் இல்லை பதார்த்தம் கௌனம்னு அர்த்தம் பத பிராத்தியமா பேசினும் உபதேசம் முறை வந்து பத பிராதான்யமா இருக்கு இந்த சப்தங்கள் அனைத்தும் சப்தான்து இன்னொரு சொல்றம் வாட்சியம்னா என்ன பதார்த்தம் வாசகம்னா என்ன பதம் பதம் வாச்சகம் அபிதானம் நாலு சொற்கள் யூஸ் பண்றாங்க அப்புறம் இன்னொன்னு போட்டோம் நாம நான் இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன் புதுசா வாச்சகம்னு சொல்றேன் திரு சொல்றோம் இல்லையா வாச்சகம்னா சொல் சொல்லு வாக்கு வாசகம் பதம் இல்லை நிறைய சொற்கள் நம்ம ஃபெமிலியா இருக்கும் பழக்கத்துக்கு வருது அவ்வளவுதான் ஒரு ஒரு ஆச்சாரியனா அபிதான அபிதேயோஹோ ஏகத்வா அப்படிங்கிற வாச்சிய வாச்சகையோகோ அபேதா எல்லாம் ஒண்ணா பத பதார்த்தையோகோ எல்லாம் சொல்ற லாங்குவேஜ் ஸ்டைல் தான் வித்தியாசம் அவர் சொன்னதே இவரும் சொன்னால் என்ன பண்ணுறது இவர் ஒன்று மாற்றி சொல்லுவார் நம்ம தமிழில் சொல்லும் பொருளும் அப்படி சொல்லுவார் பொருள் சொல்லும் பொருளும் வேறாக இல்லாமல் இருந்தாலும் சொல்லை மையமாக கொண்டு பேசியது முதல் மந்திரம் இங்கே பொருளை மையமாக கொண்டு பேசுகிறது இந்த மந்திரம் அவ்வளவு ரெண்டும் ஒன்னு காட்டுறதுக்காக சங்கராச்சாரியர் ஏதத் சர்வம் பிரம்ம ஏதத் சர்வம்னு அர்த்தம்னா இந்த பொருள்கள் அனைத்தும் பிரம்மே ஆகையினால இது வந்து முக்கியம்ங்கிறவர் சங்கராச்சாரியோ பாவனையா எடுத்துக்காத கவுனமா எடுத்துக்காத ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தினால சுகம் இருக்குங்கிறது கௌனமா முக்கியமான சுகம்னா என்ன அது வந்து என்ன சொல்றதுன்னா குணசாமான் இருக்கிற மாதிரி சன்னியாசியம் வாங்கிக்காம சன்னியாசியோட குணத்தோட இருந்தீங்கன்னு வச்சுங்க என்ன அது வந்து இப்ப என்ன சொல்வாங்க அந்த ஸ்லோகம் இருக்கு அதுல என்ன சொல்ற காரியம் கர்ம கரோதி யா சா சந்நியாசி அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்ற கிருஷ்ணர் துல கவுணம்னா என்ன அவ்வளவு கிடையாது முக்கியம்னா வெரி இம்பார்ட்டன் அர்த்தம் ஆனா எல்லாம் இப்ப வந்து இப்ப இங்க ஆசிரமம் கவனமா படிப்பு முக்கியமா படிப்பு முக்கியமா இல்ல இதெல்லாம் என்ன மற்ற கௌனம் நமக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் கவனம் முக்கியம் எதுக்காக வந்திருக்கும் கேம்புக்கு இதுதான் படிக்கிறது தான் முக்கியம் அது கவனமா எடுத்துன்னு எப்படி இருமா இது ரொம்ப முக்கியம் என்னன்னா ஆசிரமத்தில் எது முக்கியம்னா ப்ரோக்ராம் இருக்கு ப்ரோக்ராம் இல்லைன்னா ஆசிரம்தான் அப்போ ப்ரோக்ராம் இருந்துருந்தா தான் ஆசிரமம் அது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு நடைமுறைகள்லாம் இருக்கணும் இப்போ ஆசிரமத்தில் எது முக்கியம் கட்டடம் முக்கியமா சாப்பாடு முக்கியமாக எது முக்கியம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அதெல்லாம் நமக்கு என்ன தங்கிறதுக்கு வச பணம் இல்லையா எங்கேனாலும் தங்கிக்கலாம் சாப்பாட்டுக்கு ஹோட்டல் நிறைய இருக்குது அதை பற்றிலாம் விசேஷம் இல்லை இந்த என்ன விசேஷம்னா இங்கே முக்கியம் என்னதுன்னா விசா வேதாந்தம் டீச்சிங் தான் இம்பார்ட்டன் இப்போ இதுதான் முக்கியம்னு சொல்லுவோம் சங்கராச்சாரியர் வந்து இந்த பதபதார்த்த ஐக்கியம் வந்து கவுனம்னு நினைச்சிக்காத இது முக்கியம்ங்கிறார் இந்த சாஸ்திரத்தில் இப்போ நம்ம படிக்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியம் இதுதாங்கிறார் எல்லாம் ஒன்றுங்கிறதுலாம் நமக்கு தாற்பயம் வேற வேறேங்கிறதுல நமக்கு தாத்பரியம் இல்லை இப்படி சொல்ற எதுக்கு அந்த கீதையில் அந்த கொட்டேஷன் சொன்னேன்னா அதாவது சன்னியாசம் வாங்கிக்காதவனையே சன்னியாசிங்கிற போது அங்கே கவுன சன்னியாசி ஆனால் சன்னியாசியோட குணமெல்லாம் இருக்கு சன்னியாசினுடைய முக்கியமான சாசி ஆகும் அவன் கௌன சன்னியாசிய நமக்கு மாத்தி சொல்லணும் தோணும் மாத்தி சொல்ல சன்னாசம் ஆசிரமம் வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு அந்த குணம் கண்டிப்பா இருக்கணும் அர்த்தங்க அவருக்கு கண்டிப்பா அந்த குணம் இருக்குன்னு ஒத்துணுதான் பேசணும் இவர் ஆசிரமம் வாங்கிக்கலயே தவிர ஆசிரமம் அந்த முக்கிய சந்யாசம் இல்லையே தவிர கவுன சன்னியாசம் இருக்கு அவருக்கு கவுன சன்னியாசம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் முக்கிய சன்னியாசத்துல அது அண்டர்ஸ்டு அதுவும் இருக்கணும் இந்த கௌனம் முக்கியம் வந்து தமிழ்ல அது எப்படி சொல்றதுன்னு எனக்கும் புரியல கௌனம் முக்கியம் ஆக இத கவுனமா எடுத்துக்காத முக்கியமா எடுத்துக்கோ இப்ப வந்து கண்ணால பார்க்கும் ஆனா பத பதார்த்தம் பார்க்கறது ரூபத்துக்கும் பார்க்கப்படுற நிறமும் கண்ணும் ஒன்னா வேறையான வேறதான் வேறங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனா வந்து என்ன பண்றது நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம் வேற அனுபவத்துல தெரிஞ்சாலும் ஜானாக்கு தமேவா தனுபாத்தியம் ஜகத் சொல்றம் வந்து எப்படி இருக்கு அதாவது இது ஒரு உபாதி அது ஒரு உபாதி இதுலயும் அது விளங்குறதுன்னு ஒன்னு இருக்கு விளக்கிறதுன்னு விளக்கறதும் விளங்குறதும் வேற வேற இல்லை ஒரே விளக்கம் தான் இது விளங்கா உருண்டை சொல்றாங்க நல்ல பத பதார்த்தத்தை வந்து இது நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கணும் யோசிச்சுட்டே இருந்தால் ஆஹாஹாஹா ஸ்புரிக்கும் ஏன்னா நமக்கு வந்து நிறைய பிரதிபந்தங்கள்லாம் மனசில் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி இருக்கும் மேகாவே இருக்கும் ஆனால் விடாமல் அதை இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த அபேத திருஷ்டி அத்வைத்த திருஷ்டி பலமாயிடும் சந்தேகமே இல்லை அப்புறம் ஒரு ஒரு சில சமயத்தில் அது ஸ்புரிக்கும் அது விசாரம் பண்ணி அதை அது ஸ்புரிக்க ஆரம்பிக்குது சர்வகம் பிரம் சர்வம் பிரம்ம பாரு ஓங்காரம் என்ன தெரியுது ஓங்காரம் தெளிவா புரிஞ்சு போயிடுச்சு பிரம்மா அப்ப வந்து இதம் சர்வம் இதம் சர்வம் ரெண்டு ஒன்னா இருக்கு ஆனா இதம் சர்வம் ஓங்காரஹா ஏவன்னு சொன்னது பத பிராதான்யம் ஆதாரம் பரம்பொருள் பதமும் பதார்த்தமும் வேறாக இல்லாததால் மேங்காரம் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்ற சொல்லாக ஆகிறது என்பது கருத்து சரி இந்த பிரம்மன் பிரம்மன் சொல்றீங்களே அது பரோக்ஷமா அபரோக்ஷமா அடுத்த கேள்வி பிரம்மன் பிரம்மன் சொல்றது பரோட்சமா அபரோக்மா நம்ம உபனிஷத்துல படிச்சிருக்கோம் தைத்ரோ உபனிஷத்துல நீங்க ஞாபகம் பாருவோம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மனசுல இருக்கணும் அந்தந்த உபனிஷத் மந்திரங்கள் அதெல்லாம் இருந்தாதான் இது மனசுல பதியும் பரோட்சமாக போல சொல்லப்படுகிற அந்த பிரம்மனை அபரோக்ஷமா காட்டி கொடுக்கிறதான் அடுத்த வார்த்தை அயமாத்மா பிரம்ம ஏதம் பிரம்ம அயம் ஆத்மா பிரம்ம பரோக்ஷமாக குறிப்பிட்ட அந்த பிரம்மன் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அபரோக்ஷமான ஆத்மாவாக புரிந்து கொள்ளப்படுகிறது அயமாத்மா பிரம்மன் அர்த்தம் இந்த ஆத்மா இந்த ஆத்மா பத்தி விளக்கம் சொல்லித்தர போற அயம் ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மாவே பிரம்மன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படிக்கியம்ம விசாரம்ம விசாரம் தான் ஆத்ம விசாரம் இப்ப கடைசியில் எங்க வந்ததுன்னா நான் ஒன்னொன்னே எடுத்து எடுத்து விசாரம் பண்ண என்ன விசாரம் பண்ணினாலே தெரிஞ்சு அதை தவிர்தான் மற்றதெல்லாம் விசாரம் பண்ணிட்டு இவங்க ஏன் எப்படி இருக்காங்க அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அது ஏன் இப்படி இருக்கு இதே இப்படி இருக்கு உலகம் போட்டு யாரும் தன்னை அரியறதுக்கு முயற்சி பண்றதே கிடையாது உபரிஷத்து சொல்றது தரத்தி சோகம் ஆத்மவித்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவனுக்கு தான் சோகம் போகும் கவலை எல்லாம் போகும் பகவானும் கீதையில் அதைத்தானே சொல்றார் திரும்ப சொல்றதெல்லாம் என்னது எதே நம் வேத்தி ஹன் ய மோத்தோ நித்தோ நம் நியத்தை அவினாசித்து திணம் திய நஷ்டி கத்துமர் எல்லா இடங்களையும் பகவான் சொல்றது ஆம்தான் நான் சோச்சன பண்டித ஆக இந்த ஆத்மாவே பிரம்மம் இது ரொம்ப முக்கியம் பிரம்ம விசாரம் வந்து ஆத்ம விசாரத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும் சாதாரண பிரம்மன் பிரம்மன் சொன்னா ஏதோ ஒரு பொருள் நமக்கு வேறாக இருக்குங்கிற எண்ணம் தான் நமக்கு மனசுல தோன்றுகிறது அது ஒரு சூப்பர் பவர் சூப்ரா பவர் என்ன அப்படியே சொல்லி சொல்லி அந்த சர்வஜத்வாதி உபாதிகளை எல்லாம் வச்சு வச்சு அல்பக்யத்வாதி உபாதிகள் சர்வக்யத்வாதி உபாதிகள் நம்மகிட்ட அல்பைக்கியத்துவாதி உபாதி அவருக்கு சர்வக்கியத்துவாதி உபாதி புரியுது எல்லாம் அறிந்த தன்மைங்கிற ஒண்ண போட்டு அவர்கிட்ட போட்டு கொஞ்சம் தெரிஞ்ச தன்மைங்கிறத போட்டு இந்த பேதத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் அது ஒரு பேருக்கு தான் வச்சு வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றது பகவான் பகவான் அவர் பெருசா இருக்கார் இருக்கார் ரொம்ப சாதாரணமா இருக்கேன் என்னைக்கு தான் எனக்கு எனக்கு மாத்திரம் அவர் கண்ணு திறக்க மாட்டேங்கிறார் எப்ப திறக்க தெரியவே இல்லை முதல்ல எப்ப திறந்தார இப்படி எப்ப பார்த்தாலும் இதே ஒரு அழுகை இதுக்காக பகவான் இது பண்றது அவர் செய்ய மாட்டேங்கிறாரு அப்புறம் அவர் வேற எனக்கு அவரை தன்னை காட்டி தரமாட்டேங்கிறாரு இது இன்னும் அதை விட விசேஷம் அது பக்தியில் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கே இது இருந்துட்டே இருக்கு அவர் வரமாட்டேங்கிறார் வந்த மாதிரி இருந்து போயிட்டாரு காட்சி வந்ததுப்பா அவர் வந்து அப்படியே இருந்த அப்படி இருந்தவோ திடீர்னு என்னெல்லாமோ வந்தது இருக்கும் எதையாவது நினைச்சுலே இருந்தா அது மயமாத்தான ஆகும் நம்ம அவர் வந்து அவருக்கு காட்சி இவருக்கு காட்சி கொடுத்தாருன்னு ஆண்டாளுக்கு தெரிஞ்ச இவருக்கு தெரியும் பக்தி புஸ்தங்கள் எல்லாம் இருக்கா இது மாதிரி தெரிய நமக்கு மாத்திரம் வரமாட்டேங்கிறாரே ஏதோ இது அதெல்லாம் வந்து கவுனம் ஏன் வச்சு அப்போ இப்போ புரியும் அது அதெல்லாம் கவனம் அது முக்கியம் இல்லை அது அதுக்காக எங்கிகிட்டே இருப்போம் அன்னைக்கு வந்த மாதிரி இன்னொருத்தனம் வராதா திரும்பவும் அந்த அனுபவம் கிடைக்காதா அப்படின்னு எங்கிகிட்டு இருக்கும் இது வேற புதுசாக இன்னொரு அனுபவம் வந்துடும் அந்த அனுபவம் திரும்ப வந்தால் நல்லா இருக்கும் ஏங்கிட்டே இருக்க வேண்டியது இந்த பக்தி வந்து விசேஷந்தான் பக்தி ரொம்ப வேணும் பக்தி வேண்டான்னு யாரும் சொல்லலை ஆனால் அது எங்க எப்போ பார்த்தாலும் பகவானை என்னமோ தனக்கு அந்நியமாகவே இருக்கிற மாதிரியே நினச்சின்னு அதுக்கு அவருக்கு ஒரு ரூபத்தை வேற கல்பனை பண்ணிடுவோமா ரூபம் ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சு போயிடுறது பகவானுக்கு ரூபத்துக்கு பதிஞ்சு போயிடுறது ரொம்ப ஒரு அதுக்கு தியான தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ரொம்ப எக்கச்சக்கமாக பதிஞ்சு அந்த ரூபம் ஆகையினால் நம்ம கண்ணம் ஒன்றா கடவுளை நினைன்னா என்னென்ன ஏதோ நமக்கு தெரிஞ்ச பழனியாண்டி மீனாட்சி இல்லாட்டி விஷாலாட்சி ஏதோ ஒரு ரூபந்தான் வருது தவிர இந்த தத்துவத்துக்குள்ளே நம்ம மனசு போகிறது இல்லை ஒருத்தர் சொன்னாராம் குருவாயிருப்பேன் பெரிய இதெல்லாம் இந்த வேதாந்தமெல்லாம் சொல்கிறதெல்லாம் அங்கே கேட்டுவிட்டு அவர் சொன்னார் உனக்கு ரூபம் இல்லைன்னு சொல்கிற வேதாந்தத்தை பக்கம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்தர் சொல்கிறார் ஒரு பக்தர் சொல்ற குருவாயிருக்கு அவன் பக்கமே நான் போக மாட்டேன் மதுசூதன சரஸ்வதி மாதிரி அத்வைதத்தை சொன்னவங்க பார்க்க முடியாது மதுவாச்சாரியார் நியாயாமத்தம்னு ஒரு புத்தகம் எழுதினார் முழுக்க முழுக்க முழுக்க அத்வைத கண்டனம் நியாயம்து பேர் இந்த புத்தகத்துக்கு பேர் அந்நாயிருத்தம் அதுக்கு பேரு நியாயம்து பேர் அந்த புஸ்தகத்து அதுக்கு பதில் யாருமே சொல்லலை இந்த பெண்காலில் பிறந்து வளர்ந்த இந்த மதுசூதர சரஸ்வதி அவர் பதில் சொன்னார் ஆனா அவர் மகா கிருஷ்ண பக்தர் சாதாரண ஆள் இல்லை சரியான கிருஷ்ண பக்தர் மதுசூதன சரஸ்வதி அவர் தான் எழுதினார் புஸ்தகம் அத்வைத்த சித்தி அப்படின்னு அந்த நியாயமிரத்துக்கு கண்டனம் அப்புறம் அவங்க புஸ்தம் எழுத இவங்க புத்தம் எழுத இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்கு எழுதிட்டே இருக்காங்க விடாம எழுதிட்டு இருக்காங்க அந்த புஸ்தத்துக்கு பேரு அத்வைத்த சித்தின்னு பேர் சித்தி கிரந்தங்கள் எல்லாம் மனநத்துக்கானது நைஷ்கர்மிய சித்தி இஷ்ட சித்தி சுவாராஜ்ய சித்தி சித்தி இந்த மாதிரி புஸ்தங்கள் எல்லாம் எதுக்கு உள்ள புஸ்தகங்கள் எல்லா மதங்களையும் விசாரம் பண்ணிருக்கும் எதுக்கு சொல்றேன் அப்பேற்பட்ட இந்த மதுசூதன சரஸ்வதி ஒன்னும் இவ்வளவு அத்வைதத்தை சொன்னவர் அவர் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணாத் பரம் தத்துவமகம் நஜானே ரெண்டு ஸ்லோகம் எழுத வம்சி விபூஷித கராது நவநீர தாபாத்து அந்த வர்ணனையை பார்த்தா கிருஷ்ணரை நம்ம கூட்டிக்க மாட்டவான் இருக்கும் அந்த கையில புல்லாங்குழன் வச்சுருக்கிறவன் அந்த கோவைப்பழ செவ்வாயுடைய அந்த கிருஷ்ணன் இப்படி வெண்ண வெண்ண திருடின கிருஷ்ணன் கிருஷ்ணா பக்தி இல்லாம இல்லை பக்தி பண்றதும் பண்ணிருக்காங்க ஆனா தத்துவத்தையும் புரிஞ்சுட்டு இருக்காங்க பகவான் என்ன சொல்றார் கீதையிலேயே அவ்வக்தம் வியாபண்ணம் மன்யந்தே மாம புத்த பரம்பியுத்தம அவ்வக்தம் வியமாந்தே மாம் அபுத்த ரூபம் இல்லாத எனக்கு ரூபம் இருக்கிறதா முட்டாள் நினைக்கிறாங்க என்னுடைய மேலான பாவத்தை புரிஞ்சுக்க நான் தான் இல்ல அகம் ஆத்மா குடா கேஷ இதை விட என்ன வாக்கியம் சர்வூதாசய நான் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாக இருக்கிறது நானே ஜீவூதாம் மகாபாஹோதம் ஜகத்து க்ஷேத் மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு இதெல்லாம் விட விசேஷம் உங்களுக்கு அதெல்லாம் இந்த கீத ஸ்லோகங்களில் கீதையை வச்சுட்டே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாம் பதினா பாணிபாட்சிமுகம்மல் சர்வத்தி கேட்டே வர்ணம் எப்படி போது பருவதுமுகம்மல் சர்வத்தியேந்திரிபாசம் விவித்தம் அசக்ணம் பகிரந்தஸ்டூதான அச்சரம் சரமே சூக் அவிஜேயம் சாந்தி கேச்சு சர்வசமி என்ன சொல்றது இவ்வளவெல்லாம் அங்கெல்லாம் தூக்கிட்டு போன ஆள் கடைசியில் எங்க முடிக்கிறாரா ஜானம் ஜேயம் சர்வசி விசேஷம் அப்ப இவ்வளவு தூரம் தெளிவா சொல்லிருக்கின்ற வாக்கியங்கள்ல மத்தக ஸ்மிருதி அபோகனி அகமேவா இந்த பிரம்மனோ தேடாதி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் ஏகினான் என்ன காலம்னா கஷ்ட காலமா ஏகினா ஏகினான் வந்து ஏற்கனவே இருக்கார் அர்த்தம் கடந்த காலத்திலருந்தே இருக்க நீ அவரை கவனிக்க மாட்டேங்கிற இவை பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதவர் இரும்பு நேர் வஞ்சக கழுவனானாலும் இடைவிட்டு நிற்பவர் அப்பேற்பட்டவரை நீ வந்து கவனிக்காம இருக்கிய இங்க அதுவாவே இருக்கிய நீ அதுவாவே இருக்கிய அதான் இந்த தாய்மாரோ பாட்டுல நான் அதுவா இருக்க நீ செய்ச்சித்திரம் யார பாத்து சொல்றது மாயையை பார்த்து நீ நல்லா இருக்கு நானும் பிரம்ம பரம்பரும் ஒன்றாக இருக்க நீ வேறேன்னு காமிச்சு கோயில் கோயில அலைய வச்சியே சொல்லணும் கோயில் கோயில வச்சு அங்க இங்கேயும் அதிக ஜபம் பண்ண வச்சியே நீ என்ன இது வித்யா மாயின் இதெல்லாம் பண்றதெல்லாம் அதுதானே இப்ப பண்றது இப்ப படிச்சுட்டு வித்யா மாயிதான் அங்க போனா ஊருக்குள்ள மெட்ராஸுக்குள்ள போனா வந்து அவித்யா அங்கேயும் வித்யாமாயி இருக்கு நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு இப்ப இங்கயும் வந்து அவித்யாமாய உண்டு பண்ண முடியாதா கொஞ்சம் கதை பேசினா பொறுமை அவித்யா ஆக எங்கேயோ பிரம்மம் இருக்கிற மாதிரி ஒரு பிரமை நமக்கு எங்கேயும் பிரம்மன் எங்கேயும் இல்லை பிரம்மமாகவே இருக்கும் ஆத்மா பிரம்ம சொந்த சொல்ற சொங்குற அபிநயன நிர்தேசத்தேங்குற அபிநயேனங்கிற சங்கராஜர் அபிநயம் பண்றதா உபனிஷத்து அயமாத்மா ஒரே ஆனந்தம் இருக்குமா அயம்னு சொல்ற போது பிரத்யத்தையா அஸ்மாபி அபரோஷத்தையா அனுபவியமான அபரோக் ஞாபகம் தெரிஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம் பிரத்யம் அபரோக் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் பிரத்யக்ஷம் அபரோக்ஷம்ங்கிறது ஒரே அர்த்தம் தான் பரோட்சம்னா என்ன தெரியாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம் அபரோக்ஷமாக தெரிகிறது இன்னும் அர்த்தம் பரோட்சமாக இல்லை அபரோக்ஷம் இப்போது இப்போ தூரத்தில் இங்கிருந்து பார்க்குறோம் மலை இருக்குது ரொம்ப சௌரியமான உதாரணம் அது அங்கிருந்து புகை தெரியறது புகை தெரிகிறது புகை வந்து புகை வந்து பிரத்யட்சம் அல்லது அபரோக்ஷம் சொல்லலாம் பிரத்யம் அல்லது அபரோக்ஷம்னு சொல்லலாம் ஆனா அங்க இருக்கக்கூடிய நெருப்பு பரோட்சம் நெருப்பு நம்ம கண்ணால பார்க்கல புகையை பார்க்கறோம் ஆஹ் நெருப்பு பரோக்ஷம் புகை அபரோக்ஷம் அது மாதிரி புரியறதுக்காக சொல்றேன் இப்ப பிரம்மன் வந்து பரோட்சமா அபரோஷமான் அவர் கைலாசத்தில் இருக்கார் வைகுண்டத்தில் இருக்கார் பரமபதத்தில் இருக்கார் கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு லோகத்தில் இருக்கார் பரோட்சம் என்ன பண்றது பஞ்சபூதங்களையும் வியாபித்து சர்ம சமஸ்தத்தையும் வியாபிச்சிருக்கிறவர் என்ன மாற்றம் விட்டா இருக்க போறார் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிற இறைவன் என்னை மட்டும் விலகி விட்ட விலகிய இருக்க போறார் ஆனால் சில பேர் இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய நம்ம சொல்றதுலேயே தப்பு நமக்கு தெரியாது அவன் நான் இல்லை நான் அவன் இல்லைன்னு தப்பு அவன் நான் இல்லை நான் அவன் இல்லைங்கிறது விசிஷ்டா துவைதம் அவன் நான் இல்லை நான் அவன் இல்லை சொன்னா அது விசிஷ்டாத்வைதம் தத்துவமசி மகா வாக்கியமே இந்த விட்பாடு வளரது கொஞ்சம் கருணை தசிய துவசி அவனுடையவனாக நீ இருக்கிறான் நீ அவனுக்கு ஆட்பட்டவன் நீ அவனுக்கு அடிமை நீ அவனுக்கு அந்த தாசனுக்கும் தாசனாக இருந்து நீ தாசனாகி என்ன தாசனுக்கு தாசனாக இருந்து நீ தாசனாகி அப்புறம் நீ அவரோட ஆனந்தமா அந்த இடத்துல பரம போய் தத் விஷ்ணோ பரமம் பதகும் சிதா பஷியந்தி சூறையா நம்ம என்ன சொல்றோம்னா அவன் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் அவன் இல்லை அவனும் நீயும் வேறில்லை இது நம்ம மதம் மத்தம் அைத்த வேதாந்த சித்தாந்தம் இல்ல அவன் வேறு நீ வேறு இல்லை அது வேறு மாதிரி ஒரு தோற்றம் வாஸ்தவம் கிடையாது ஆத்மா பிரம்ம இந்த ஆத்மா பிரம்மே இந்த ஆத்மா பிரம்மேங்கிற போது உடம்ப சொல்லலை வச்சுங்க எப்படி சொல்ல போறோம்னு நீ மந்திரங்கள்லாம் சொல்ல போறேன் இந்த ஆத்மா பிரம்மேன்னு சொல்ற போது இந்த ஆத்மான்னு சொன்னா நான் தான் பிரம்மம் என்ன பூஜை பண்ணுங்க எல்லாரும் தான் ஒத்த புரிஞ்சிட்டாலும் சரி புரியாட்டாலும் சரி அய தத்துவ மசின்னு குரு பார்த்து சொல்ற போது ஜானியை பார்த்து சொல்றாரா அஜ்ஞானியை பார்த்து சொல்றாரா அஜ்ஞானி ஆனா விவேக்கு அப்படி சொல்லணும் சிஷியன் யாருன்னா அஜ்ஞானி ஆனா விவேக்கு அதனாலதான் குரு அவனை பார்த்து என்னன்னு சொல்றதுன்னா வந்த முட்டாளே உட்கார் அப்படின்னு நான் சொல்றேன் புத்தகத்துல இருக்காப்பா ஏ சிஷ்யனே குட்டாளி வா குக்க அப்படின்னு எஞ்சியாவது என்னென்ன விவேகி வித்வான் அறிவாளியே வருக அமருக கொஞ்சம் உனக்கு விளந்தலை விளவுதான் அது நான் விளைக்கிவிடு உன்ன மாதிரிதான் நானும் எங்க குரு கிட்ட போனேன் அவனை என்ன பார்த்து என்ன சொன்னார் அறிவாளியேன்னு கூப்பிட்ட என்னை வந்து ஒரு நாள் வந்து உனக்கு புரியாது உனக்கு எங்கே புரிய போகிறது இதெல்லாம் புரிய போகிறது அப்படின்லாம் சொல்லவே இல்லை நான் சொல்ல உனக்கு நீ எவ்வளோ புரிய எப்போ எவ்வளோ நேரம் ஆகும் பரவாயில்ல பகவத்கீதையில் எழுநூறு ஸ்லோகம் இருக்குது முண்டகோபுரிஷத்தில் அறுபத்தஞ்சு மந்திரம் இருக்குது இதில் ஒரு முப்பத்தஞ்சு மந்திரம் கேனோபரிஷத்தில் இருக்குது இதெல்லாம் ஒரு வழி பண்ணிவிடுவோம் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் நீ மாத்திரம் பொறுமையாக கேட்கணும் சொல்லிடுறேன்ப்பா அதனால வந்து சிஷியனை வந்து விவேக்கின்னு நினைச்சுதான் டீச் பண்றாரு எதுன்னு சொல்றேன் அயம் ஆத்மா பிரம்மன் சொல்ற போது அவன் உடம்ப நினச்சிக்க முடியாது அயமாத்மா பிரம்மன்னா இந்த உடம்பு பிரம்மன் இல்லை இந்த மனசு பிரம்மன் இல்லை இந்த சைதன்யம் பிரம்மன் அதான் சாஸ்திரத்தில் வந்து முதல்ல என்ன சொல்றாங்கன்னா சாஸ்திரத்துக்கு விஷயம் என்னன்னா வேதாந்த சாஸ்திரத்தில் சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா வேதாந்திர சப்ஜெக்ட் மேட்டர் அத்வைந்தம் ரெண்டுமே துவைத வேதாந்தம் தான் ஈஸ்வரனையும் ஜீவனையும் ஒன்னா அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது ஆகல அது அந்த மதத்தை பத்தி நம்ம பேசலாம் ஆனா நமக்கு என்ன அந்த மதம் இருக்கிறதுனால அடிக்கடி இரடும் நரடும் இரடும் ஆகையெல்லாம் அப்பப்போ அது லேசாக சொல்லணும் ரொம்பவும் சொல்லக்கூடாது ரொம்பவும் நினைக்க வேண்டாங்க ஆனால் அந்த மதத்தில் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு அது தான் சொல்லி விசிஷ்டாத்வைதம்னு பேசினாலும் அது துவைத்தம் தான் ரெண்டு மதம் தான் துவைத்தம் தான் விசிஷ்டாத்வைத்தம்னு புதுசாக பேதாபேதவாதம்னு பேர் துவைதா துவைத்தவாதம்னு அதுக்கு பேர் இப்போ ஆத்மா பிரம்மன்னு சொல்லும் பொழுது நம்ம விசாரம் பண்ணி பார்க்குறோம் சாஸ்திரத்திலே வேதாந்த சாஸ்திரத்திலேயே விஷயம் சொல்ற சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு கேட்டா அங்க என்ன சொல்லி இருக்குன்னா விஷயம் அத்வைத வேதாந்திர சப்ஜெக்ட் மேட் என்ன பியூர் கான்சியஸ் மேடர் ஆஃப் வேதாந்த அப்படி சொல்லு சுத்த சைதன்யம் விஷயம் எதுனாலும் இந்த சுத்த சைதன்யம் எப்படிப்பட்டதுன்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய லட்சணம் ஜீபிரம் ஐக்கிய லட்சணம் விஷயம் ஜீவபிரம்யலம் சரி இந்த ஜீவபிரம் ஐக்கிய லட்சணம் சுத்த சைதன்யம் சாஸ்திர விஷயா சாஸ்திரத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா எதைப்பத்தி இப்படி இல்ல அந்த மந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் இப்படி பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம் எல்லாமே போட்டு சொல்லே இருப்போமே நமக்கு என்ன சுவாமி என்ன சொல்லுங்க புரிஞ்சுட்டாலும் நிஷ்ட வரணும் என்ன அர்த்தம் நிலைச்சிருக்கிறது என்றால் என்ன நிலைத்திருத்தல் என்று பொருள் நிதராம் நிஷ்டா பிருங்கிறுத்த சைதன்யம் தான் விஷயம் தேகம் இல்லை இந்த ஸ்தூல சரீரத்தையோ சூக்ம சரீரத்தையோ சொல்லல ஜீவ பிரம்ம ஐக்கிய லட்சணம் ஜீனும் பிரனும் ஒன்னுன்னு சொல்ல இந்த மனுஷரீரமும் பிரம்மனும் ஒன்னு சொல்லலாம் அடிக்கடி வகுப்புல சொல்ல கேட்டிருப்பீங்க ஜீவ ஜீவேதா ஜட ஜடபேதா ஜீவ ஜடபேதா ஈஸ்வர ஜீவேதா ஈஸ்வர ஜடபேதா புதுசா ஒன்னு ஈஸ்வர ஈஸ்வரபேதா விஷ்ணுவா சிவனா எல்லாம் இத்தனை பேதமும் இதுக்கு பேர் எத்தனை பேர் பஞ்சபேதவாதம் நீக்கி விடுறது நமக்கு அந்த எத்தையவ திருஷ்யத்தை இது வந்து சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் புஸ்தகத்தில் ரொம்ப அழகா சொல்ற விஷயம் சொல்லி விஷய சுத்த சைதன்யம் ஜீவ பிரம்மைக்கிய லட்சணம் ஷணம் சைதன்யம் விஷய இப்படி சொல்றதுவர் வேதாந்தங்கள் அனைத்திலும் முரண்படாமல் சொல்லப்படுகின்ற ஜீாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று குறிப்பிடப்படுகின்ற விஷயம் என்பதை தெரிந்து கொள்வாயாக விஷய சுத்த சைதன்யம் ஜீவப் எவ்வளவு அனுஷ்டு மீட்டர் விஷய சுத்த சைதன்யம் ஜீவ பிரம்மைக்கிய லட்சணம் எத்தைவ திருஷ்யத்தை சர்வ வேதாந்தான சமன்வயா சர்வ வேதாந்தான சமன்வயா எத்தையதே எல்லா வேதாந்தங்களும் முரண்படாமல் எந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முரண்படாமல் பேசுகின்றனோ மத்ததெல்லாம் மாத்தி மாத்தி எந்த என்ன பேசினாலும் எங்க சுத்தியும் ரங்கன சேவையும் அது மாதிரி இனி எண்ணத்தை சொன்னாலும் கடைசியில என்ன பண்றதுன்னா எங்க என்னத்தை சொன்னாலும் கடைசியில எங்க வரணும்னா அந்த சுத்த சைதன்யத்துக்கு வரணும் ஆஹா பகவானுடைய நமக்கு தெரியும் தத்துவமசி மகா எல்லாம் ஞாபகம் இருக்க தெரியாது உங்களுக்கு இதை சொல்லுன்னா தத்துவமசிக்கு ஓடணும் அப்புறம் ஜஹல் லட்சணம் அஜகல் எல்லாம் பண்ணணும் விட்ட லட்சணம் விடாத லக்ஷணம் விட்டு விடாத லக்ஷணம் தமிழில் ஜகல் விட்ட லட்சணம் அஜகல் விடாத லட்சணம் ஜகாதகல் விட்டு விடாத லட்சணம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் விடாமல் அதாவது உபாதிய விட்டு உபகிதத்தை விடக்கூடாது விடாம உபாதிய விட்டு உபாதியை விட்டு உபாதியல் சொன்னா கோவிந்தநாத சங்க உபாதியை விட்டு ரொம்ப சுருக்க உபாதியை விட்டு உபகிதத்தை விடாம புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒன்னா இருக்கிறது என்னது நமக்கு மனசு ஒன்னா இல்லை மனசு ஒன்னா இல்லை ஒன்னா இல்லை உடம்பு ஒன்னா இல்லை நமக்கு எல்லாருக்கும் உணர்வு ஒன்றாக இருக்கிறது பாராதி பூதம் நீ அல்லை உன்னைப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை இதை விட முடியுமா இந்த பாட்டை எப்பவுமே ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ரொம்ப அன்போடு மண் உயிரெல்லாம் தொழில் தன்னுயிர் என்ன அழகான குரல் பாரு தன் தான் அறப்பெற்றானை யாருக்கு இந்த தனித்தன்மை நாசமாகிறதோ அவனை இந்த உலகமே வணங்குமா எல்லாரும் உலகத்திலிருக்க எல்லா ஜீவராசிகளும் வணங்குமா யாருக்கு அகங்காரம் அமகாரம் பரிபூர்ணமாக போய்விடுகிறதோ அது ரொம்ப தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் இந்த உபாதியை நீக்கி எனக்கு உபாதியை நீக்கிற போது கடவுளுக்கு உபாதியை நீக்கிறது எனக்கு ரொம்ப சுலபம் ஏன் உபாதியை நீக்காத வரைக்கும் நான் கடவுளுடைய உபாதியை நீக்க முடியாது அவரை என்ன உபாதின்னு அவரை எல்லாம் தெரிஞ்சவர் சர்வசக்திமான அவருக்கு இருக்கிற ஆற்றலுக்கு ஈடு என கிடையாது அவர் நினைச்சா என்ன வேணாலும் சகப்ப வெள்ளையாக்குவார் வெள்ளையை சகப்பாக்குவார் கருப்பை வந்து பச்சையாக்குவார் இதே சொல்லிட்டு கடவுளுக்கு அந்த சக்தி இருக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் வாஸ்தவம் உண்மைதான் ஆனா அதனால வந்து சம்சாரம் தொலையுமான் தான் கேள்வி வந்து நமக்கு அகங்காரம் நல்லா இதாகிடும் கர்வம் போய் கர்வம் இருக்காது பகவானுடைய அனுகிரகத்துல தான் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி நமக்கு கர்வம் அடைய மாட்டோம் நமக்கு கர்வம் வரக்கூடாது ஆனா வந்து உண்மை அது இல்லை வேதாந்தம் நிறைய சொல்றது உண்மை அது கிடையாது இவன் நான் என்ன சொல்றேன் பகவானே சொல்லிட்டேன் கீதை நல்ல மறந்துட கூட பக்தியினுடைய பிரயோஜனம் கீதையில பகவான் ரொம்ப சொல்லி வச்சிருக்க மறந்துடவே கூட பத்தாவது அத்தியாயம் நினைக்கிறேன் அத்தியாயம் பத்தொன்பது இருபதோ இல்ல பத்து மறந்து பூர்வகம் தம் ஏபய்தி தே விடாம நம்ம வந்து என்ன சொல்றோம் பகவான் இடத்துல நீ நல்ல பக்தி பண்ணிட்டு இருந்தியான அவர் என்ன பண்றார் அவர் நமக்கு ஞான யோகத்தை கொடுக்கிறார் அந்த ஞான யோகத்தினால அவர் அடைகிறோம் அடையணம் அவர் ஏற்கனவே என் சொருபமா இருக்கார்னு தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொன்னார் எப்படி கொடுக்கிறார் அதுல மறந்துடாய் அதாவது கடவுள்கிட்ட நம்ம ரொம்ப பக்தி பண்ணுறோம் அவர் எல்லா சக்தியும் உள்ளவர்னு சொல்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு இண்டிவிஜுவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் என்ன பண்ண வேண்டியது நமக்கு அப்படி இருக்கிறவங்க பக்தி போரும் தோணும் ஏன்னா நமக்கு தனித்தன்மையை நாசம் பண்ணுற சக்தி நமக்கு இல்லை தனித்தன்மையை அழிக்க முடியல பக்தி பண்ணுறது தான் உத்தமம் தனித்தன்மையை வந்து குறைக்கவாகவும் செய்யலாம் தனித்தன்மையை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம் இல்லாட்டி கட்டுப்பாடு மீறி போயிடும் அதனால தான் என்ன சொல்கிறோம் வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னால் பக்தி பண்ணாமல் வேதாந்தத்தை சொல்லவே மாட்டோம் ஒரு நாளும் சொல்ல மாட்டோம் கஷ்டம் நிறைய இடத்துல சொல்லியிருக்க பக்தி ரொம்ப முக்கியம் நம்ம இதை மறுக்கவே இல்லை ஆனால் பக்தியை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோமே கிருஷ்ணர் அப்படி பக்தி சொல்லி இருந்தா நித்தியம் தத்வஜானு சொன்ன கிருஷ்ணர் என்னிடத்துல அசையாத நெறிபிரளாதி பண்ணணும்னு சொன்ன கிருஷ்ணர் தத்வானார்த்த தரிசனம் அத்தியாத்ம ஜான நித்தியம் எதுக்கு சொல்லணும் அப்ப அதோட போர்வம் சொல்லிருக்கலாமே போர்வம் சொல்லல தத்தோமாம் தத்துவத்தோ ஜாத்வா விஷத்தை தனந்தரம் இதெல்லாம் சொல்றேன்னா அயமாத்மா பிரம்மா ஆனா நமக்கு சாதாரண எல்லாருக்கும் சுலபமா இருக்கிறது என்ன அது போராது ஒரு வார்த்தை வச்சு கலியுகத்தில் பக்தி ஒன்றே போதும் கலியுகத்தில் பக்தி ஒன்றே போதும் வந்து மூடி வச்சுடும் போனோட புத்தியை வச்சிருந்தா புத்தி வந்து திடீர்னு தகராறு பண்ணிடும் ஆகையனால புத்தியை நம்பாதே பக்தியை நம்பு நமக்கு உள்ளே இருக்கிற குரூப்பு தானே நமக்குள்ளே இருக்க ஏன்னா எல்லாருக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்குது சௌரியமாக இருக்குது கடவுளே அப்படின்னு கதற முடியும் அழ முடியும் இது பண்ண முடியும் இல்லை அவரும் நானும் ஒன்றுனா யார்கிட்ட போய் சொல்கிறது யார்கிட்ட போய் சொல்கிறது புறம்பறது ஆகையினால இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி அவரும் நானும் ஒன்றுனா அப்புறம் வந்து அவர்கிட்ட நீ நானும் ஒன்று தானே உடனே என்ன பேச வேண்டியிருக்குன்னு இந்த பக்தியையும் ஞானத்தையும் சமன்வயம் பண்றதுக்கே அது ஒரு பெரிய நம்ம ஆச்சாரியர்கள் யாரும் பக்தியில சடைத்தவர்கள் குறைந்தவர்கள் கிடையாது சொல்ல போனா என்ன சொல்லுகிறாங்க உண்ட பக்தி பண்ணத்தினால்தானே நீ நானும் ஒண்ணுங்கிற ஞானமே வந்தது பகவானே அப்படின்னா அப்படி இருந்தா தான் நீ என்ன விடுவேன் நான் உன்ன விட முடியும் நீ எப்போ கூப்போம் நமக்கு தாற்பயம் என்ன இது ஆத்மா பிரம்மன் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் விளக்கமா அடுத்த வகுப்புல பார்ப்போம் ஓ பத்ரம் கருணேனு பத்ரம் பசேமாத்ராஹ ஸிரைரங்கை வாசஸ்தூருஷேமேவிஞா இோ வூஷா விஷவே நியோ அரிஷ்டே ஸ்வோஸ்பதிரு குருராத்மேதி மூதவி வியோமவத்வியிணா மூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்வாமிக்கி ஜகன்மேஸ்வரிதேவிக்கீ சூஸ்வீ